அருளாது வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவிழிவு வணங்கி இங்கே முன்னே இறைவணக்கம் பாடியவர்கள் வரவேற்புரை வழங்கியவர்கள் வந்திருக்கின்ற பெருமக்கள் இவற்றை நடத்து நம்முடைய ஐயா அவர்கள் எல்லோருக்கும் அந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மனோகரவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஆனாயநாயனார் என்ற பெரியவர்களை பற்றி நாம் சிந்தித்து செய்கிறோம் இந்த மூத்த பிள்ளையார் பிள்ளையார் என்பது முன்னே சொல்லியிருக்கிறேன் மூத்த பிள்ளையார் என்பது விநாயகப் பெருமானை குறிக்கும் பிள்ளையார் என்றால் முருகப்பெருமானை குறிக்கும் இது திருமுடிச்சொல் திருமுடி பதினோராம் திருமுறையில மூத்த பிள்ளையார் திரு இரட்டை மணி மாலை பிள்ளையார் விநாயகப் பெருமாறு பொது அது மூத்த அண்ணாவே குறிக்கும் பிள்ளையார்னு சொன்னா தம்பியை குறிக்கும் திருமுருகாட்டுப்படையில கூட முருகப்பெருமானை பிள்ளையார் என்று குறித்து சொல்லுகிறார் நச்சினார்த்தியர் அப்படி எல்லாம் இன்னைக்கு இறைவணக்கம் பாடிய பெரியவர்கள் இந்த இரண்டு பேரையும் வணங்கினார்கள் ஆகவே அந்த பெரும பெருமானி மீண்டும் வணங்கி இப்பொழுது ஆணாயர் ஆயினார் தொகையை நாம் நினைவு கொள்கிறோம் முதல் அதை வைத்துத்தான் அருமையாகவே இந்த பெரிய பிராணத்தை அருமையாக செய்திருக்கிறார்கள் ஆகலால் இப்ப ஆணாயரை பற்றி ஒரே ஒரு தொடரில் நம்முடைய சுந்தர்மூர் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார்கள் அலைமலிந்த புனல் மங்கை ஆணாயருக்கு அறியின் என்பது திருத்தொன்ற தொகை நம்ம போனதெல்லாம் சொல்லும் எஞ்சாத வாழ்த்தாயர் அடியார்க்கும் அடியின் என்று சொல்லும்போது அங்க எதை சொல்லித்தார் அறிவாட்டாயர்ல அங்க வாழ் முக்கியம் அது என்னமோ எஞ்சாத வாழாம் எஞ்சாத வாழ்த்தாயர் அடியாருக்கும் அடியின் அது போனதன சிந்தித்தோம் எதனால் எஞ்சாத என்ற ஒரு அருமையான விளக்கத்தையும் பார்த்தோம் இப்பொழுது அங்க வந்து அவருடைய கருவியாக இருக்கிற வாளை வைத்து எஞ்சாத வாழ்த்தாயர்னு சொல்லி முடிச்சுட்டார் இங்க இந்த நம்முடைய நாயனார் தோன்றிய நாட்டை பற்றி சொல்லி சொல்லுகிறார் நாடு எது பக்கா சோழ நாடு எங்க இருக்குது இன்னைக்கு திருச்சிராப்பள்ளிக்கு அண்மையில அந்த ஊர் இருக்கிறது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு மைல் தொலைவில் இருக்கு ஆகவே அந்த இடத்துல என்ன பாய்கிறது காவிரி பாய்கிறது அந்த காவிரி பாயும்படியான அந்த மங்க அந்த மங்களபுரம் தான் நம்முடைய ஆணாயர் தோன்றிய இடம் தோன்றால் அலைமலிந்த உணல் மங்கை ஆனாயற்கு அடியே என்று சொல்லி இந்த இடத்துல அவர் தோன்றிய ஊரை சிறப்பித்து பாடுகிறார் போன அடியவருக்கு வாளை பாடுகிறார் கண்ணப்பருக்கு கலைமலிந்த சொல்லை சொல்லி அந்த அடைமொழி கொடுத்து பாடினார் இந்த அடைமொழி அருமையே தனித்த பாண்டு அப்படி அப்போ அலைமலிந்த புனல் காவிரி எப்படிப்பட்டதான் சும்மா அலை வீசுமா இப்ப மாதிரி வந்து முறை தண்ணி மாதிரி இல்லை அதனால எப்பொழுது அலை பொழிந்து இருக்கும்படியான அவ்வளவு நிரம்ப இருக்கும்படியான புனல் காவிரி அந்த காவிரி நாடு பாய்கின்ற காவிரி தண்ணீர் பாய்கின்ற மங்கை அந்த ஊரில் தோண்டிய என்று அவருடைய திருத்தந்த தொகை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது ஆகவே இப்பொழுது அலைமலிந்த புனல் மங்கை அந்த ஊருக்கு நாம் இப்பொழுது செல்கிறோம் யாரோடு சேக்கலாரோடு செலுகிறோம் எனவே நேர்களை நம்முடைய அந்த அலைமலிந்த புனல் அழைக்கிறோம் என்று சொன்ன ஒரு அறிவிப்பாடு ஒன்று செய்திருக்கிறார் என்ன கேட்டீங்கன்னா இந்த நாயனாருடைய பெயர் என்ன ஆண் ஆயர் அது ஆணாயர் என்று அழைக்க ஒரு சிறு குறிப்பு ஆயர் ஆயர் இடைக்குல மரபினர் இடைக்குல மரபினர் இடையர் சொல்றே அந்த இடைக்குள மரபினர் மரபில ஆண் சொல்லு சேர்த்தார் பெருமான் ஊருகின்ற ஏறு ஆண் ஏறு பசுவினிடமாக தோன்றிய ஏறு அந்த காலினு ஏறி இப்படி எல்லாம் இருக்குது ஆகவே இந்த ஆண் ஆயர்னு சொல்லும் போது ஆயர் என்பது இடைக்குளம் அரவினர் அந்த இடையர்கள் ரெண்டும் மேய்ப்பாங்க மாடும் மேய்ப்பாங்க ஆடும் மெய்ப்பாங்க எது மேய்த்தாலும் அவர்களுக்கு ஆயர் குளம் என்றுதான் சொல்வது உண்டு நம்முடைய நாயனார் மாடு மேய்ப்பவர் என்பார் ஆண் ஆயர் என்று சொன்னார்லத்திலேயே எதையை மெய்ப்பவர் பசுவை மேய்பவர் பசுவை மெய்ப்பவர் அவர் எந்த ஒரு காரர் மங்கை இயற்பெயர் தெரியல தொழிற்பெயர் தான் என்ன தொழிற்பெயர் மாடு மேய்க்கும்படியான குலத்தவர் என்றுதான் தெரியல தெரியல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இயற்பெயர் மட்டுமே தெரிகின்றவர்கள் இந்த மாதிரி மற்ற அடுத்த பெயர் ஒண்ணுதான் தெரியும் அவர் இயற்பெயரே தெரியும் தெரியாது மணிவாசர்களுக்கு பின்னால் வந்த பெயர் பின்னால் என்ன சொல்றோம் ஊர்புறோம் வாத ஊரர் என்று சொல்லிடுறோம் ஊர் திருவாத ஊர்ல தோண்டிபேர் வாத ஊரர் அப்ப வாத என்பது இயற்பெயர் இப்படி எல்லாம் அரியருடைய பெயர்களிலே இயற்பெயர்கள் சிலதான் தெரியும் பல இந்த மாதிரி பெயர் தான் தெரியுது அதுல இவருக்கும் இப்படிப்பட்டது ஆண் ஆயர் பசுவினை வைக்கின்ற இடைக்குள மறைவினர் அவர் அது ஆணாயர் தோன்றிய நாடு எது சோழ நாடு சோழ நாட்டில் அவ்வப்பொழுதும் சிறு சிற சித்தரசர்கள் வாழ்ந்த பகுதிக்கு அவங்க பெயர் வைத்துக் கொண்டாங்க சோழ நாடு பெருநாடு சித்தரசராக வாழ்ந்தவங்க சோழருக்கு அடங்கிய ஆண்டவர்கள் அது யாருன்னு கேட்டா மழவர் குலத்தவர் அதனால அந்த நாடு பகுதி இந்த திருமங்கலம் இங்க பகுதியில் இருக்கிற நம்முடைய திருமழ பாடி திருமளப்பாடி இதெல்லாம் பாடம் பெற்றதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் மடவர்லாண்டு இருக்கிறாங்க அதனாலதான் மழபாடி என்றெல்லாம் பேர் வந்தது அப்ப மடநாடு என்று பெயர் மடவர் நாடு மடநாடு ஆகவே இதுல என்னொரு அருமைப்பாடு என்னன்ன ஆணாயர் எந்த தொண்டு செய்து இறைவனை அடைந்தார் புல்லாங்குளம் நல்ல புடலோசை வைத்து பெருமானை பாடி அதன் வாயிலாக தொண்டு பெற்று வேற எதுவும் செய்யல அதனால் பார்த்தார் இந்த ஆணாயர் வரலாற்றை பாடுகிற பாடல்களிலும் கூட ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு இசை பாட்டா பாடிட்டார் சேகலா பெருமாள் வேற எங்கேயாவது இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் முதல்ல தொடங்கும் போதே இசை இசை கூட தான் அது வந்து ஆனால் இது நீங்க முதல்ல படிக்கும் போது ஆரம்பிச்சா கூட அது ஒரு இசையிலும் சோலையின் வான்மதி வந்தேர அப்படின்னு முதல்ல படிக்கும்போது நீங்க என்ன வேணும்னே படிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையான மாடு வீரை சோலையின் வான்மதி வந்தேர சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும் பேர வீடு பெருக்கிய போர்களின் மேகம் இழை தேற நீடு வளர்த்தது மேன்மடநாடனும் இது என்ன தெரியல இந்த நாயன்மார்க்கு தான் இந்த மாதிரி விசையமைத்து அது வருது அப்போ தொடங்கும் போதே அவர் இசையின அவர் வீடு வீரடைந்தவரை பற்றி சொல்லும் போதும் அந்த அப்படி வருகிறது வரலாறு அதுலயம் இலக்கியன மாடு வீரை போலி சோலை வந்தே அந்த மடநாட்டுல சோலைகள்லாம் அது பாட்டுக்கு மண்டி கிடக்குமா ஒவ்வொரு நாள் இந்த அம்மாவாசிக்கு பிறகு வர்ற சந்திரன் இருக்கானே அவன் வந்து அந்த சோலை வந்து உள்ளதான் வரலாம் சோலைக்கு மேல போக முடியாது ஏன் அவ்வளவு உயர்ந்திருக்கிற சோலை அதனால என்ன பண்ணுவானா முயற்சி பண்ணி பாப்பானா மாடு வீரை போலி சோலை இன்பான் மதி வந்தேறீங்களா சில மிக அந்த சோலையில ஏற முடியாம மெதுவா கிணறி ஏறுவானு அப்படி ஏறி அப்படி அவன் ஒடியை காட்டுவாங்களா அப்போ இங்க என்ன தெரியுதுன்னு கேட்டா தன்னிலவு கொடிகின்ற நாடு என்று குளிர்ந்த நாடு என்று ஒரு பொருள் இன்னொரு பொருள் சோலை உயர்ந்த இடம் என்பது ஒரு பொருள் அப்படி வந்தேற சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேற பாட்ட எங்க பார்த்தாலும் சூடுன்னா அந்த நெல் நெல் அறுவடை பண்ணி அப்படியே காயப்பட்டு அந்த வரப்பெல்லாம் எல்லாம் ஒவ்வொன்றும் இந்த அளவு உயரமா இருக்குது அதான் அம்மா பாடினாங்க யாரு ஒரு அம்மா இந்த நாட்டை வாழ்த்தணும்னு சொன்னாங்களாம் ஒரு பெரிய வெண்பா என்பாலும் பாடல ஒரு குரல் வெண்பா கூட பாடலை வரப்புயர அப்படின்ட்டாங்களாம் வரப்பு உயர அதான் ஒருத்தருக்கு போய் வாழ்த்து ஒரு அரசருக்கு வாழ்த்துங்க ஏன் வரப்பு நீர் உயர நிலம் உயரும் நிலம் உயர நாடு உயரும் நாடு உயர அரசன் உயர்வான் அரசன் உயர மக்கள் அந்த வாழ்த்து பாட்ட படி படிக்கிறேமே அவர் என்ன சொல்லுச்சு ரெண்டே சொல்லு வரப்பு ஏற இப்படி எல்லாம் தமிழனுடைய வாழ்வில் இது நீங்க வசன கவிதைங்கிறீங்கள இது கவிதைல வேற இதுதான் ஆனா ரெண்டே சொல்ல பொருளங்க முடியல அப்பறம் அவரே வளர்க்குனாராம் என்னங்கிவ இது காரணமே இந்த வரப்பு உயர்ந்தாலன் கோன் உயர குடி உயரம் குடி உயர எல்லாம் உயரும் அது போல அது போல் இருக்கிற அந்த வரப்புகள் எல்லாம் வரம்பெல்லாம் ரொம்ப உயர்ந்து அதனால என்ன பண்றாங்க மாடு சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சூறும் அந்த மாதிரி இருக்கிற அந்த வரப்புல உயரமா இருப்பதனால சில மலர்கள் அங்க இருக்கும் அந்த மலர் இருக்கிற தேனை உண்பதற்காக என்ன பண்ணுமா வண்டுகள் எல்லாம் ஏறுறதுக்கு அவ்வளவு வண்டுகள் எல்லாம் அப்படி ஏறிமைக்க வீடு பெருக்கிய போர்கள் இன் மேகம் இழை தேற அவங்க வீட்லயும் வைக்கோல் வைக்கோல் போர் போட்டிருப்பாங்களாம் அது பாட்டு பெருசா போட்டு அதுல போனா அவர் அவர்கள் வீட்டுல வைகோல் பொருள் விவசாயிகள் உழவு தொழில் சிகிச்சை நல்லா அறுவடை பண்றவங்க அதனால வைகோல் போரா கிடக்கும் அப்படி வச்சதுனால இந்த ஆண்டுக்கு வர்ற அந்த வைகோல் இன்னும் ரெண்டு ஆண்டுக்கு இருக்கும் அடுத்த ஆண்டு வந்த வைகோல் அது பாட்டு பஞ்சமே கிடையாது மாட்டு அப்படி இருந்தாங்க அந்த அந்த உயர்ந்திருக்க முடியாத அந்த வைகோல் பொருள் என்னன்னு கேட்டா மேகம் இலை தேற மேம்னா அந்த வைகோல் போருக்கு மேல போக முடியாது ஏன்னா அவ்வளவு ஏறும் அதனால இளைச்சி இளைச்சி நின்று நின்று நின்று நின்று அந்த மேகமானது அப்படி ஏறுமா ஏறுனா கூட அந்த போர் மேல ஏற முடியாதான் இப்படி எல்லாம் விவசாய நாடா இருந்ததுன்னு இலக்கியத்திலயாவது பாப்போம் இலக்கியத்துல பாம்போம் நாட்டுல தான் இந்தியாவின் மாட்டுக்கு புள்ள இல்ல சார் தண்ணியும் இல்லை மாடு வைத்துக்கொள்ற பழக்கமே இல்லாம போச்சு அப்ப வீடு தோறும் மாடுகளின் விளக்கம் என்று இருக்கும் பசுமாடு அதுல இருந்து ஆவின் பால் சாப்பிடலாம் இப்ப ஆவின் பாலா சாப்பிடுறோம் என்ன பாலோ ஆண்டவனுக்குதான் வெளிச்சம் வெள்ளையா இருக்குது தண்ணி மாதிரி திரவமாவும் இருக்கு அது சாப்பிட்டு அதனாலதான் மணிவாத சொன்னார் உங்க யோகியெல்லாம் எங்க பெருமான் தீனி போட்டு பருத்தி போட்ட போட்டு நல்ல வளமா இருக்கிற மாடு அத பால் கறந்து விட்டீங்கன்னா கண் வீட்டு சுரப்பு விட்டு கலந்துட்ட அது எப்படி இருக்குமோ அந்த பால்ல கண்ணல் கரும்புடைய சார ஊத்து அதுல கொஞ்சம் நெய்யும் விடு இது மூணு சேர்த்துன அதுபோல பெருமான் நம் உள்ளத்துல அவன் தங்கியிருப்பானான் கரந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல கிறந்து அடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் சிவபுராணம் அதனாலதான் அந்த காலத்துல அஞ்சு வயசு ஏழு வயசு ஆச்சுன்னா சிவபிராணத்தை மெதுவா அந்த பிள்ளைகள் உள்ளத்துல தள்ளியும் திருவாசகம் மந்திரம் சொல்லும்போது சிவபுராணத்தை படிக்க தொண்ணூத்தி அடிகள் அழகானது பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் உரைந்து உடையாய் எ பெருமான் பல்மியன் தன்னை அருமையாக ஆகவே இங்க கரந்த பால் காரணம் அவருங்க நம்ம அனுபவிக்க முடியாத பால்னு அர்த்தம் எனவே வைகோல் போர்ல அது மேகம் இழைத்தேருமா இப்படி அழைத்தேர நீடு வளர்த்தது மேன் மடநாடனும் நீ நாடு இந்த மடவர் நாடு எப்படி இருக்குன்னு தெரியுமாப்பா இப்படி இருக்கும் என்ன சோலை அந்த சோலையில தந்திர நேர போக முடியாது எழைச்சி இழைச்சி மெதுவா அந்த சோலை மேல ஏறணும் பைக்க போறனு சொன்னீங்கன்னா மேகம் அந்த மாதிரி இளைச்சி எழைச்சி ஏறணும் மேகம் இழைச்சி அது போல வரப்புனா அந்த வரப்புல இருக்கிற மேல இருக்கிற மலர்ல போய் திடீர்னு வண்டுகள் முடிக்க முடியாது ஏன் அவ்வளவு உயரம் அதனால பறந்து பறந்து பறந்து பறந்து இளைச்சு போய் அப்புறம் மெதுவா போய் அந்த பூல இருக்கிற தேனை போய் சாப்பிட்டு வரணும் ஏ இவ்வளவு நேரம் பறக்க வேண்டியதா போச்சுப்பா அப்படிங்குமா அப்படி இருக்க முடியாத மலனாது நீவிதம்ப உலத்திக்கும் நீ கூட நல்ல கற்பனை அல்லவா சரி இந்த மாதிரி வண்டு பாவம் ரொம்ப இளைச்சி இழைச்சி போய் அந்த தேனை சாப்பிட்டதுன்னா அதுக்கு ஓய்வு வேணாமாரு ஓய்வு வேணும்னா எங்க ஓய்வெடுக்கும்னாரு பெண்கள் கூந்தலில் ஓய்வெடுக்கும் ஏ அவ்வளவு கருமையா இருக்கும் கூந்தல் அவ்வளவு நீளமா இருக்கும் பண்டுகள் நாலஞ்சு தங்குற அளவுக்கு இருக்கும் இங்க எந்த கழுத்து கீழே வரமாட்டேங்குறதே முடிய அப்படி அல்ல இடிமயர் இல்லாமலேயே இடுப்பு கீழே வர்ற மயிர் அதனால உறங்கலாம் போய் வண்டுகள் அப்போ வரப்பில் இருக்கிற அருமையா மேல ஏறி ஏறி இருக்கிற அந்த இருக்கு போய் தேனை சாப்பிட்டுட்டு எங்க போய் தூங்குது பெண்கள் தூந்தல் உறங்குகிறது வீரை கஞ்ச ஓவில் உறங்குவ நீழ் கயல் அந்த வயலுக்குள்ள இருக்கிற மீன் எல்லாம் எங்க தூங்கும் எங்க தூங்க முடிய வயலுனே எங்க தூங்க அந்த வயலு இருக்கிற அந்த மீன்கள் எல்லாம் தாமரை அங்கங்கே பூத்து இருக்கும் போய் படுத்து ராத்திரில தாமரை என்ன பண்ணு கேட்டா அப்படியே குவியும் எனவே இயல்பாகவே கொசு கட்டுன மாதிரி அதனால ராத்திரி பூரா தூங்க திருமூரு காட்டுப்படையில திருப்பரங்குண்ட அப்படி இருந்தது என்று நெக்கீர பெருமான் சொன்னார் முள்தால் தாமரைி அங்க இருக்கிற வண்டுகளெல்லாம் எதுல தூங்குமா முள்தாள் வண்டுகளை சொல்ற முள்தால் தாமரை துஞ்சி விடியற் வைகரை முள்தாள் தாமரை துஞ்சி வைகரை கட்கமல் நெய்தல் ஊதி நெய்தல் பூ இருக்குமா ஒரு நாலு நாலரை மணிக்கு அந்த அப்படியே ஊதுமா ஏற்பட சூரியன் புறப்பட்ட உடனே முள்தால் தாமரை துஞ்சி வைகறை கட்கமல் ஏற்பட கண்போல் மலர்ந்த காமர் சூனை மலர் அம் வண்டின் அறிக்க நம் நல்ல விடிந்த பிறகு என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த குளத்தில் இருக்கிற அந்த பூக்களை சோறுமா அப்ப ராத்திரி பூரா படுத்திருப்பது தாமரை விடியற் காலத்தில் ஊதுவது நெய்தல் விடிந்த பிறகு ஊதுவது குளத்தில் இருக்கிற அந்த மலர் இங்கே திருமுருகாட்டுப்படை வைகரை கட்கமல் ஊதி எற்பட கண்போல் மலந்த காம சுனைமலல் அம்சிரை வண்டின் அரிக்க நம்ம ஒளிக்கும் குந்த மருந்துரைதலும் உரிய எங்கள் முருகப்பெருமான் எங்க இருப்பான் அந்த திருப்பரங்குண்டத்தில் இருப்போ போய் பார்க்கலாம் பா இது ரொம்ப சைவதா அந்த கருத்தை வச்சு பார்த்தோம்ன முள்தாள் தாமரை துஞ்சி சொன்ன இரவு நேரம் பற்கா இரவு நேரம் அது கேவல நிலை ஆண்மாக்களுக்கு இந்த விடிஞ்சு விடியாம இருக்கிற நேரத்தில் போய் அது தூங்குது அது நெய்தல் போய்ற நேரம் சகல நிலை இப்ப இருக்கிற நிலைமை விடிஞ்ச பிறகு அந்த சுனையில போய் ஊதுறது புத்தி நிலை அப்ப ஆண்மாக்கள் பெறுகின்ற நிலை மூன்று சைவசத்தான் கேவலம் சகலம் சுத்தம் கேவலம் ஆன வேற இந்த உயிர் வேற இல்லாமல் அதோடு கட்டுண்டு ஒரே இருட்டறையில இருக்கிறது கேவல நிலை அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆன்மாக்களுக்கு அந்த இருட்டரையில் இருந்து நீக்குவதற்காக இந்த மாதிரி கருவிகரணம் எல்லாம் கொடுத்து உடம்பெல்லாம் கொடுத்து மெதுவா அந்த ஆணவத்தை நீக்கிறதுக்கு வேண்டிய மகிழ்ச்சியெல்லாம் செய்யறா ராஜா என்று செய்வதற்காக சகலம்னா கலைகளோடு கூடியது உடம்போடு கூடியது இந்த மாதிரி பல பிறகு எடுத்து எடுத்து எடுத்து அந்த ஆணவத்தை நீக்க இந்த உயிரானது என்ன பண்ணும் பெருமானுடைய திருவடியை சேரும் சுத்தநிலை சுத்த நிலை சகலம் சுத்தம் என்று சொல்லுங்க உள்ளார் சிவநடி கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து சுத்தமாக உண்மையாக இருக்கிற இடம் இடம் எங்கே தியோபுரத்திலும் தியோபெருமான் திருவடியிலும் இருந்ததுதான் சித்த நிலை அதுக்காக கொடுக்கப்படுகிற டிரைனிங் சென்டர் தான் தகல நிலை இந்த டிரெய்னிங் கொடுக்கிறதுக்கு முன்னெழுந்த நிலை கேவல நிலை சித்தாந்தம் விளங்கலையா சித்தாந்தம்னாலே கடைசி பெஞ்சல தான் உட்காந்துக்கணும் ஏன்னா விளங்கினா பாப்போம் விளங்காட்டி தூக்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றது எல்லாம் ஆருமையா சித்தாந்தம் சொல்லி இருக்க ஒரு கால் விலங்கல எங்க மேல இருக்கிற தப்பே தவிர சித்தாந்தம் தெளிவாக இருக்கிறது கேவல சகல சுத்தத்தை ஒரே பாட்டிலாம் பாடி முடிச்சார் காரிட்ட ஆணவ கருவறையில் கட்டுண்டு கண்ணிலா குழவியை போல் கிடந்து ஒரே இருட்டர அதுல கண்ணில்லாத ஒரு சின்ன குழந்தை பிறந்து ரெண்டு மாசம் கூட ஆகல அந்த மாதிரி குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கிற நிலைமை தான் கேவல நிலை காரிட்ட ஆணவ கருவறையில் கட்டுண்டு கண்ணிலா குடவியை போல் இப்படி என்னை ஒரு தாய் வயிற்றுல பிறக்க வைத்து பொய் என்று பேசும் உடல் கொடுத்து இதுக்கு பொய் தான் ஆனா இதுக்கு மெய்ன்னு பேரு பொய் தான் இது ஆனா தாய்மான பொய் என்று பேசுபாடு மெய்யூடல் கொடுத்து இதுக்கு அம்மா அப்பா தாளாற்றுறது பால் ஊற்றது எல்லாம் சகரம்பி இருக்க இருக்க அந்த ஆணவத்தினுடைய தீந்து அந்த பெருமானுடைய திருவுருள் தோய்ந்து தோய்ந்து வர சீரிட்ட உலகில் அந்த பெருமானுடைய திருவழில் அருமையா இசைந்து துயில் கொன்னு என்று ஏண்டா ராஜா இதுவரைக்கும் எவ்வளவு பாடுபட்ட இங்கேதான் இருக்க வேண்டிய இடம் இது ஆண்டவனிடம் நல்லா தூங்குடா ராஜா தூங்கு தூங்கு என்று தட்டி கொடுக்கின்ற அன்னை வடிவான தெய்வமே சித்தாந்த புத்தி முதலே சிறகிடி வழங்கவர் தட்சிணாமூர்த்தியே திண்மயானந்த குருவே ஒரே பாட்டுல கேவல சகல சுத்தம் இப்படிதான் இருக்குது தாய்மான் பாடல் இதுக்கு வேதாந்திகள் உரை எழுதுறாங்க என்ன பண்றது என்ன பண்றது பிரம்மத்தில் ஆண்டமன் கேட்டு என்ன பண்றது அதனால ஆனா சித்தாந்தத்து மயமா எழுதின உரை ஒண்ணு உண்டு பழைய உரை இருக்கு நல்ல பெரிய உரை பழைய பதிப்பு இருக்குது அதெல்லாம் வெளியே வள்ளிய முருகோ முருகோ சரி போட்டோம் எனவே இந்த நீத நீவி நிதம்ப உளத்தி கூடல் மைச்சூடல் நேவி உறங்குவ மென்சீரை வண்டு பூவில் உறங்குவ நீழ் அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் அப்படியே அந்த தாமரை பூவில் அப்படி தூங்குவான் தூங்கி பூமாலி தே காங்கூடர் நீழல் உறங்குவ கால மரங்கள்லாம் இருக்குமே அது நில அருமையா மாடுகள் தான் தூங்கும் தூங்குதல் என்ன பொருள் சுகமா உண்மையா மனிதனுக்கு நிம்மதி எதுன்னு கேட்டா ராத்திரி பத்து மணிக்கு படுத்த எனக்கு பிடிஞ்சதுதான் தெரியும் எது நடந்தோட தெரியாதுன்னா அதான் உண்மையான தூக்கம் அதான் உண்மையான சுகம் இதை போய் தாய்மான எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தூங்குதல் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கா தூங்கணும் எப்படி தூங்கும்னா தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அது என்னமோ தூங்காமல் தூங்கறதுதான் அதான் தீக்கொலிட்டு சுத்த நிலை சுத்த நிலை தாய்மானார் வாக்கில பீழ்ச்சிடு தூங்க இது நீ தூங்குறது அது தூங்காமல் தூங்கிறது ஏன் இது தூங்கிறது ஒரு ராத்திரி தான் தூங்குவேன் பெருமானுடைய திருவடியில போய் தங்கிட்டுன்னா அப்படியே என்னைக்கும் தூங்கிட்டே இருவாங்க தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் இப்ப என்ன சாணினாரு மாயா பிரடி மயக்கத்தை ஊடறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் ரொம்ப அருமை எனவே இவை எல்லாம் உறங்குகின்றன என்று சொன்னால் பெருமான் நீடலீடை அப்பேதி அந்த மாடுகள்லாம் என்னன்னு நிலையில அது போட சுகமா தூங்கும் யாவனையும் எழுப்ப மாட்டா எவனை தூங்குறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய தூங்க மட்டுமில்ல அது வயிறார உண்டு தண்ணியும் குடிச்சதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே படுத்து அப்போ உணவு பஞ்சம் இல்லாமல் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் யாரும் தன்னை விரட்டாமல் அப்படி இருக்குதுன்னா மாடுகளே அப்படி இருக்குதுன்னு சொன்னா மனிதவளம் மேதி என்று அடிக்கடி சொல்றது நாங்க கம்பரமான கம்பரமான பெரியமானது மாட்டான் தூட்டுறாங்க போங்க நீங்க சொல்லிதான் எங்களுக்கு போனோம் அல்லவா பூவில் உறங்குவ நீல் கயல் பூமலி தேவாவின் காவில் நருங்கூட நீளல் உறங்குவ கா இப்படி இந்த உறங்குதல் என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்பமாக இருப்பதல் இந்த ஊரின்றி இருக்கல் எப்ப எனவே அங்க இருக்கிற வண்டுகள் துன்பமில்லாமல் இருக்கிறது மீன்கள் துன்பமில்லாமல் இருக்கிறது மாடுகள் துன்பம் இல்லாமல் இருக்கிறது மன்னிலை மல்லர் உகைப்ப மரக்கோவை பன்முறை வந்தடு போதை பயின்ற முழக்கத்தால் அன்னமருங்குறை தந்தூரை வாவி அதன் பாலை கண்ணல் அடும் புகையால் முயல் செய்வ கருப்பாலை இதுவா ஒரு பகுதி அது பாட்டு கரும்பு சாறு வர்றது நிரம்ப வருவதனால அது எங்கேயும் வெளியில எல்லாம் வந்து பாய் தான் இந்த ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப மக்கள் வந்து இந்த மாதிரி நீங்க பாய விடல கரும்புகள் தாமா முதிர்ந்து வெடிச்சதுன்னு சாறு வரும் அந்த சாறு பாயுதம் என அவ்வளவு கரும்பு நாட்டு அவ்வளவு கரும்பு நாட்டு என்றெல்லாம் இருக்கிற அமைப்பு இப்படியாக சொல்லி ஒரு ஐந்தாறு பாலனுக்கு மேல வருகிறார் அவையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு மேல போற பொங்கரில் வண்டு புறம்பாரி சோலைகள் மேலோடும் வெங்கதி தங்க விளங்கிய மியன்மடனாடாம் ஆகவே அங்க சோலைகள் மற்ற எல்லா இன்பமாக இருக்கிற நாடு அந்த நாடுதான் எங்களுடைய மடநாடு மலவர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட நாடு அங்கது மண்ணில் அருங்கலமாகிய அதற்கேவோர் மங்களது மங்களமாகிய வாழ்மூதூர் திருமங்கலம் பேரு நல்ல அன்பர்கள் இருக்கிறாங்க திருத்தவத்துறையோ பூவாளூர் எல்லாம் பார்க்கணும் இங்க எந்த நிகழ்ச்சியாக நடந்தாலும் திருமங்கலத்து அன்பர்கள் வந்துடுவாங்க ஒரு குழு இருக்கு வந்துடும் பேச்சுங்களா ஐயா எப்படி நாங்க விடுறது என்று சொல்லி சொல்லுவாங்க இந்த லாலுடையிலிருந்து ஒரு ஒன்னரை மைல் தான் இருக்குது திருமங்கலம் அதனால நாங்கள் திருமங்கலம் அடிக்கடி போற வாய்ப்பு சிறிய கோயில் ரொம்ப ஆனாயருடைய தோன்றிய அவதாரத்தளம் ரொம்ப இடம் மங்களமாகிய வாழ்மூதூர் ஒப்பில் பெருங்குடி நீடிய தன்மையில் ஓவாமி தப்பில் வளங்கள் பெருக்கி அறம்புரி தால் ஓடும் அங்க உள்ளே இருக்கின்றே பெருங்குடி மக்கள் பெருங்குடி மக்கள் பெருங்குடி மக்கள்னா அவருடைய பண்பினாலும் பெருமை பொருளாதாரத்திலும் பெருமை வாழ்க்கையினாலும் பெருமை அப்படி அந்த பெருங்குடி மக்கள் அந்த பெருங்குடி மக்கள் பெருங்குடி நீடிய தன்மையில் ஓவாமி தப்பில் வளங்கள் பெருக்கி அறம்புரி சால் ஓடும் செப்ப உயர்ந்தது மலிந்தது சீர்மேவும் அப்பதி மன்னிய ஆயர் குலத்தவர் ஆனாயர் அவரை வழித்தார் ஆயர் குலத்தவர் ஆனாயர் அப்போ ஆயர் இடையர் ஆண் ஆயர் மாடுகளை மேய்கின்ற ஆயர் குலத்தவராக தோன்றினார் நம்முடைய ஒரு அடியவர் இந்த பெரியவர் ஆயர் குலத்தை விளக்கிடவன் துதயம் செய்தார் தூய சுடர்த்திரு நீர் விரும்பு தொழும்புள்ளார் அருமை நீங்க மாடு மேய்ப்பதுனால கடவுள் பக்தி இருக்க நடத்தும் கடவுள் பக்தி என்பது படித்தவன் படியாதவன் அல்லவா பெருந்தொழில் செய்கின்றவன் சிறு தொழில் செய்கின்றவன் தொழிலே செய்யாதிருப்போம் ஆண் பெண் அனைத்துக்கும் உறுதி முடியும் இறைவனை வணங்குதன் அதனால் என்ன சொன்ன ஆதி முதற்றே மனிதர் சொல்லல ஆதி முதற்றே உலக ஆதிபகவன் முதற்றே உலகு அப்ப உலகில் இருக்கிற அத்துணை உயிரினங்களுக்கும் அவன் முதல்வனாக இருக்கிறான் முதல்வனாக இருக்கிறான் ஆதிபகவன் முதற்றே மனிதர் என்று சொல்லியே உதேசம் பொருந்தே ஆதி பகவன் முதலே உலகு என்று திருவிழவர் சொன்னார் அவருதான் முதல் ஞானி ஆமா இந்த உலகம் யாரா முன்ன கொண்டிருக்கிறார்கள் ஒன்னையும் என்னையும் நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா அந்த ஆதி பகவனை முதன்மையாக கொண்டிருக்கிறது இந்த உலகம் என்று தொடங்கும் போதே தொடங்கினாட ஆகவே அங்க இருக்கிற எல்லா உயிரினங்களும் ரொம்ப திறந்துதான் அது சொல்லுகிறார்